வெறத்துல இருக்கு ஒரேடத்துல சேர்ந்த வாக்குலாம் கேட்டு கோபத்து ஒரு ஸ்லோகமா எழுதி இருக்குது நான் அநேகமா தெத்திரத்திலே எல்லாம் கிடைக்கும் சூத்திரத்திலேயே இங்க இவ்வளவு விஷயமும் கிடைக்கிறது அதனாலதான் இங்க வந்து சாமஜிச்சாரர் ஆரம்பிக்கிற உபகிரமாரி ஸ்லோகன்கள் எல்லாம் போடல நேரடியா குரு மிவாம்ல இருந்து ஒரு அதிகரணத்தை எடுத்துனும் உபாம்சிய அதிகரணத்துல எப்படி சொல்லிருக்கு இப்படி ஆரம்பம் இப்படி முடிவு அதனால நடுவில் இருக்கிற வாக்கிறதுக்கு அரசு ஆகணும் உபக்ரமா ஆனா இவ்வளவுதான் இவர் இவர் சொல்றது அங்க எங்க இருக்கு அதிகார கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கா இங்க இந்த இடத்துல இருக்கு அேசயத்துலி உன்னாந்த ஆட்சேபிளேபம் ரெண்டுவிதம் ஒரு விதமான ஆட்சேபத்துக்கு பரிகாரம் சொல்லி முடிச்சாச்சு இது பிரசம வர்ணகம் சரியில்லை சரிதான் விவா என்ன சொல்றா முன்னாடி சொன்னவாருக்கும் முன்னாடி வந்த பூர்வபக்ஷிக்கும் நீங்க இப்ப சொல்ற பூர்வபக்ஷிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் முன்னாடி பூர்வ வர்ணகத்துல இருந்த பூர்வபக்ஷி பிரம்மஸ்வரூபத்தையே ஒத்துக்கொள்ள வேதாங்கம் பிரம்மஸ்வரூபத்தை பற்றி கோஷிக்கிறது நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபம் அசபிரமஸ்பர்சம ரூபம் அப்படின்னு நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபம் வேதாந்த ஒண்ணுனாலதான் நமக்கு தெரியுது அந்த விஷயமே இல்லைன்னு விடுறாள் ஏன்னா வேதாங்க இதுல கிடையாது இப்படி சொல்றதுக்காக வரல வேதாந்தம் அப்படின்னு ஆட்சேபித்தார் அப்ப அவளுடைய சித்தாந்தம் பார்த்தோம்னா அதாவது குருபக்ஷைய அவளுடைய பார்க்கும் போது பிரம்மங்கிறது ஒண்ணு ஆரம்பத்தை நிராகரணம் அந்த பிரம்ம நாஸ்திகால் அவளுக்கு பேர் வச்சிருக்காங்க ரசனப்பிர வேலை இல்ல நாஷ்டிகால் இல்லை நாஸ்திகால் தான் வேறு பிரமாணியம் ஊத்துக்கிறவா பிரமா எல்லாம் அரசாங்கம் பண்ணலாம் அந்த இதெல்லாம் இருக்கு பிரம்ம விஷயத்துல நாஷ்டிகா பிரம்ம நாஸ்திகா அப்படின்னு அங்கே இப்ப வரக்கூடிய பக்திகள் பிரம்ம நாஸ்திகா இல்ல வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அதே பிரம்மஸ்வரூபத்தை நானும் ஒத்துக்கிறேன் பிரம்மம் சாஸ்திர பிரமாணகம்ங்கிறத நான் அப்படியே ஆமோதனம் பண்றேன் அப்படி என்ன ஆட்சேபிக்கிறேன் ஆனால் பிரம்ம ஜானமாக்குறதுனால மோட்சம் வருங்கிறத ஆட்சேபிக்கிறேன் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா ஆத்மசாட்சாஸ்காரம் வந்தால் அதே கணத்துல முக்தின்னு சொல்றாரு மோட்ச மரணம் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அந்த பிரம்மஸ்வரூபத்தை உபாசனம் உபாசன பண்ணினால் உபாசானம் வந்து அஜியானம் போகல ஆனா உபாசனையால அஜானம் போகுமான்னு கேட்டாங்க அஜானத்தினால பந்தம் இருந்ததுன்னு யாரு சொன்னாங்க உபாசனையுடைய பலத்தினால சத்தியமான இந்த பந்தத்துக்கு நிவர்த்தி இருக்கணும் அப்படின்னு அவர் நம்பிக்கை கேட்க நம்மளுடைய கட்சிப்படி தியானம் தான் மோட்சத்துக்கு காரணம் ஏன்னா பந்தத்துக்கு காரணம் அஜியானம் அப்படியானால் பந்த நிவர்த்திக்கு காரணம் தியானம் ஒன்றுதான் வேற எதுவுமே காரணம் ஆக முடியாது ஆனா இவா என்ன சொல்றாள் சாஸ்திரம் பிராஸ்திரம் தியானத்தை மாற்ற சொல்லலை உபாசனையத்தான் சொல்றது அப்ப அந்த உபாசனைக்கு பலமாக மோட்சத்தை நாம் அடையணும் எப்படி உபாசனையால பந்த நிகழ்ச்சி ஏற்படும் அது ஏற்படும் அதிர்ஷ்டத்வாரா அப்படின்னு சொன்னாங்க யாருக்கு வரது இல்லையா எப்படி வந்ததுன்னு யாராவது கேட்க முடியுமா விதி சொல்றது உங்க அதே அப்படி ஒத்துக்கிற மாதிரி பண்ணினால் அந்த உபாசனைக்கு ஸ்தலமாக மோஷம் நமக்கு கிடைக்கும் நீங்க சொல்ற அதே பிரம்மசுரகம் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் நிகழ்த்தி தான் எல்லாருக்கும் மோஷம்ங்கிறது ஒண்ணு தேவைப்படுறது இல்ல வைகு அதெல்லாம் உபதிஷத்துல கிடையாது பிரம்மத்தை தான் உபாசம் பிரம்மத்தை தான் உபாசம் உத்தந்துட்டா ரூபம் கொண்டு அதான் சொல்றாதி இதே விஷயத்துல இன்னும் சில பேர் கொஞ்சம் பிரதிபந்தி விதி விஷயதாஸ்திரேட் பிரம்ம சமர்ப்பிய முன்னாடி இவருடைய பிரக்கிரிய கொஞ்சம் சொல்ல வேண்டியது பிரம்ம மாணம் பத்தி சொல்ல நமக்கு பிரம்ம போடுதுன்னு சொன்னா இது இல்ல வெறும் அப்படி சாஸ்திர போதம் வராது இதுக்கு மேல ஏதோ செய்ய வேண்டிய பாக்கி இருக்குங்கிறத நீங்க ஏன் கொண்டு வர்றீன்னு கேட்டா அதுக்கு அவ ஒரு காரணம் சொல்றான் சித்தமா வாக்கியம் லோகத்துல ரெண்டு விரவாக்கியம் அதாவது இத நாம சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு பிரவிற்த்தி ஏற்படணும் இதை செய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க செய்யணும் செய்யாதே அப்படின்னு சொன்னா அவனுக்கு நிவிறி வரணும் அப்பேரப்பட்ட போதத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம் காரியரவாக்கியம் சில வாக்கியங்கள் இருக்கு அது பிரவருத்திக்கும் பிரயோஜனம் இல்லை நிவர்த்திக்கும் பிரயோஜனம் இல்லை ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் இல்லை நம்ம ஒண்ணும் பிரவருத்தியோ நிவர்த்தியோ அதனால வரப்படுவாங்க அப்ப இப்பேற்பட்ட வாக்கியங்களை சித்தபர வாக்கியம் இந்த சித்தபர வாக்கியம்ங்கிறதே கிடையாதுன்னு இவ்வாறு பிரமாணமே ஆகாது லோகத்துல பிரயோகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா லோகத்துல பண்ற எல்லா வாக்கு பிரயோகமும் பிரமாணமா என்ன அது எல்லாம் பிரமாணமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லவே லோகத்துல சில இடத்துல லோகத்துல சில பிரயோகங்கள் இப்படி இருக்கு அதாவது இதை செய்யாது அப்படின்னு சொல்றது தவறவும் சில வாக்கியங்கள் இருக்கேன் அந்த ஊர்ல அந்த ராஜா இருக்கார் அவர் இந்த மாதிரி பண்ணினார் ராமரன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ராஜா இருந்தார் குசரசனுக்கு புத்திரராக இருந்தார் அப்படின்னா கதையர் சொல்ற இதெல்லாம் இருக்கு வாக்கியங்கள்லாம் இருக்க இதெல்லாம் அப்பிரமானமான்னு கேட்டா இல்ல அப்பிரமாணம்னு சர்வசா சொல்றதுன்னு நான் வரல இதை அப்ப ஏதாவது உண்மை அதனால அப்படின்னு வந்து வரும் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி நடந்துக்கிறோம் ராமர் மாதிரி நல்ல வழியில போகணும் அப்படி ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யப்படாது அப்படின்னு ஒரு வாக்கியத்தோட இதை சேர்த்தா தான் இந்த வாக்கியம் பிரமாணம் இல்லைன்னா ராமர்ன்னு சொல்றதுதா இன்னுமே வராதுன்னு சார் இந்த வாக்கியத்துலேயே ஞானமே இல்லை ஏதா சேர்த்தாதான் அது பிரமாணமாகும் இப்ப பாருங்க இது இது ஒரு இவாளுடைய பிரக்கிரியில வச்சு கொடுக்கணும் இப்படி வைக்கின்றாச்சுன்னா சத்தியம் ஞான மனந்தம் பிரம்மா இது இது நமக்கு பிரம்மஸ்வரூபத்தை பற்றி தெரிவிச்சிருக்கு ஆனா ஏதாவது செய்து ஏதாவது சொல்றதோ இன்னும் சொல்லலை வெறும் பிரம்மஸ்வரூபத்தை போதிச்சுட்டு பேசாமல் அப்படியானா இது எப்படி பிரமாணம் ஆக முடியும் இதை பிரமாணம் ஆக்கணும் இல்லையா விஜிபரமான வாக்கியம் தான் பிரமாணமாகும்னு நமக்கு லோகத்துல ஒரு நியமத்தை வச்சுட்டாச்சுன்னா இந்த வாக்கியத்தையும் விஜிபரமாக்கணும் அதனால இந்த வாக்கியத்தெல்லாம் உபாசன வாக்கியத்தோட சேரும் அங்கே ஏதாவது ஒரு பதம் கிடைச்சிக்கா ஆத்மே தேவை வருதா அந்த ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்றது சத்தியம் ஜானமனம் தம்பா இத்தியாதி வாக்கியது ஆத்மனா என்னன்னு தெரிவிக்கா தெரிவிக்கிட்டாங்க உபாசனம் பண்ண என்னன்னு தெரியாதுன்னு அதை உபாசனம் அதனால ஆத்மஸ்வரூபம் என்னது அப்படின்னு தெரிவிக்கிறது இந்த வாக்கியம் இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நிதானம் நடக்கு ஆக பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய சகல வாக்கியமும் ஒரு விதியோடு சேர்ந்து சேர்ந்ததாகத்தான் இருக்கு அதனால சம்பூர்ண வேதாந்தம் விதி பரணும் வாக்கியம் அப்பிரமாணம்னு தள்ளலாம் விதி இல்லாத இடத்துல சொல்றான் ஆனா வைதிக வாக்கியத்தை அப்பிரமாணம்னு தள்ள முடியாது அதனால எந்த விதி இருக்குதுன்னு பார்த்து தேடி அந்த கொண்டு போய் இதை ஆகணும் அந்த பிரம்ம வாசன்களை அதனால என்ன சொல்ற பிரதிபக்தி விதி விஷயத்தை பிரம்மத்தை போதிக்கிறது ஆனா அந்த பிரம்மத்தை எப்படி போதிக்கிறது தெரியுமோ பிரதிபக்தி விதிக்கு விஷயமா பிரதிபக்திங்கிற சப்தத்துக்கு இதை உபாசனம்னு இருக்கும் உபாசனா இருக்கு உபாசீதா அப்படின்னு விதி இருக்கு அந்த விதிக்கு விஷயமான கோரிக்கிறது அபேட்சு உபாசனை பிரம்மா எப்படி இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதை தெரியப்படுத்துறது மனந்தான் கிட்டே மாதிரி வரும் நிதிசாசனக்கான வித்தியாசமும் வித்தியாசம் சொல்றோம் இவன் நிர்புண பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும் நிர்புண பிரம்ம உபாசனமும் நம்மளுடைய நிதினமும் கிட்ட கட்டக்க ஒண்ணுதான் இதுல ஒண்ணு வித்தியாசம் சொல்றதுக்கு ஆனா நம்மளுடைய நிதிசாசனத்தினால நம்மளுக்கு சாட்சா வருது சாட்சாத்தினாலே அவத்யா அருக்த்தி ஏற்பட்டு மோசம் கொடுக்கும் ஆனா இங்க சாட்சா்காரம் வேண்டியதில்லை வரும் இந்த உபாசனை சத்தியா முக்தி வாசனாட்சியம் அதெல்லாம் சொல்லவே ஆனா உபாசனையுடைய ஒரு பிரபலம் அவருடைய பலம் இருக்கு அந்த பலத்தினால இவன் வந்து மோக் அது எப்படி அடையலாம் இப்ப வந்து சொல்லி இருக்குன்னு ஒத்துக்க வேண்டிய சொல்றதோ இல்லையோ இப்ப சொர்க்காம இருக்குன்னு ஆசைப்படுறான் அப்புறம் அந்த சோசனம் பண்ணு கஷ்டப்பூர்ணம் ஆசை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இதை நம்பிக்கையா அப்படியே நம்ம ஒத்துக்கிறோமோ எப்படி சொர்க்கம் வரும்னு கேட்போமோ கேக்கிறது இல்லையே அதே மாதிரி மோஷம் வேணும்னு ஆசைப்பட்டவா இருக்கா அவளுக்கு நீ இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டு உபாசனம் பண்ண மோசம் வர முடியும் சரியும் கர்ம பலமான முக்தி சொன்னா இது முக்தியே ஆகாது இதுவும் ஒரு கர்ம பலம் ஆயுத உபாசனைங்கிறதும் ஒரு கர்மா தானே காகித கர்மா மாச கர்மா இதுதான் வித்தியாசம் காகித கர்மாவால் வரக்கூடிய பலம் எப்படி காரத்திய யுத்தமாக அதே மாதிரி இந்த உபாசனத்துல சாரதமியத்தோடு ஆயுதம் ஏன்னா சாரத்தம்யம் அவசியம் சொல்லும் இல்லட்டா என்ன ஆகும் ஒரு சில பேர் ஒரு பத்து நாள் உபாசனம் பண்ணினான் இன்னும் சில பேர் அதை விட ஒரு மாசம் உபாசனம் பண்ணினா ஒரு வருஷம் உபாசனம் பண்ணினா ஆயுத கூட உபாசனம் பண்ணினா தீர்க்காலிருந்து உபாசனம் பண்ணினா இந்த எல்லா உபாசனையிலும் ஒரே மாதிரியான ஃபலத்தை எப்படி சொல்ல முடியும் இந்த உபாசனையில உள்ள சாரதமியத்தை வச்சு அதனுடைய மோக்ஷத்தையும் நீங்க தாரத்தம்யம் சொல்ல வேண்டி அப்படி சொன்னா அந்த நோக்கத்தை எப்படி நிற விஷயமா சொல்லவே இல்லையா இந்த பக்கம் சரியில்லை பிரதிபத்தி விதி விஷயத்தையும் அதாவது உபாசிக்கிறதுக்காக உபாசனா விதிக்கு விஷயமாகத்தான் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது சாஸ்திரம் சுதந்திரமா பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக பிரம்மஸ்வரத்து சாஸ்திரம் சொல்லவே இல்லை எப்படி அதுக்கு அது ஒரு விதமான ஒரு கட்டை வெறும் கட்டை இல்லை அந்த கட்டைக்கு இவ்வளவு விதமான சம்ஸ்காரங்கள் யூகம் கட்சது யூபம் அட்டாச்சரிக்கிறது அப்படிங்குற அந்த பல விதமான பண்ணினால் அதுக்கு ரூபத் தொந்தரவு ஆகவனியம்ங்கிறது என்ன அது ஒரு அக்னி அக்னின்னு சொன்னா பொதுவான எல்லா அக்னியும் ஆகவனியம் ஆக முடியாது அந்த விவாகவனியம் புராத காலத்துல அந்த விதிப்படி ஆதாரம் பண்ணப்பட்ட அந்த அக்னிக்கு ஆகவனீயம் அப்படின்னு பேரு அப்ப இதெல்லாம் விசேஷமான ஒரு பதார்த்தம் இந்த பதார்த்தங்கள்லாம் லௌசிக விவகாரத்தில் வரக்கூடிய பதார்த்தமே இல்லை அதனால லோக இல்லை அப்ப யோகம்னா என்ன ஆகவனியம்னா என்ன அப்படின்னு யாருக்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா தெரிக்க முடியாது அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது சப்தார்த்து சொல்லி சொல்லி தெரிஞ்சுக்கணும் அந்த விஜய் வித்தியாசத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரூபன்னா என்னன்னு தெரிகின்றதா தானே அதுல பந்தனம் பண்ண முடியும் ஆகோனியே யுகோதி அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னு தெரியல எப்படி அனுஷ்டானம் பண்ண முடியும் அதனால இந்த அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அவனுக்கு இந்த ஸ்வரூபத்தியானம் தேவைப்படுறதுங்கிறதுக்காக இதே வேதம் அந்த யூகம் ஆகமனையும் இங்கே இதெல்லாம் என்னங்கிறது யோசித்து அதுக்கு மேலே விசாரணம் பண்ணுறது இப்போ இதே மாதிரி தான் ஆத்ம விஷயத்தையும் வச்சுக்கிறாங்க ஆத்மோபாசனம்ங்கிறது நிதிக்கு ஆத்மானா என்னன்னு தெரியாது எப்படி ஆத்மா உபாசனம் பண்ணுறது அதுக்காக ஆத்மஸ்வரூபம் என்னது அப்படின்னு அதுவே சொல்லிக் கொடுத்து இப்போதை ஆத்மஸ்வரூபத்தை நீங்கள் உபாசனம் பண்ணணும் சொல்லிக் கொடுத்துருக்கு எதா ஊப ஆஹவனீய அலௌகிதா விசேஷத்தையா சமர்பியுடையே தவது குத்த ஏதாது ஏன் இந்த மாதிரி இங்கே நோன்படுறேன் ஆத்மஸ்வரூபமாக அது போதிக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நஷ்டமா போச்சு கேட்டா சொல்றா பிராமணியம் சம்ரட்சணம் பண்றதுக்காக நாயக்க சொல்றேன் பிரவத்திவிறி பிரயோஜனே சொன்ன இதை செய் இதை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்க அதனுடைய பிரவருத்தி என்ன அதோட பிரயோஜனம் என்னத்து பிரயோஜனம் என்ன அத சொன்னத கேட்டு ஒரு பிரவருத்திய பண்ணணும் ஒரு பிரவருத்திய விருப்பிக்கணும் இதை செய்யாதே அப்படின்னு சொன்னதை கேட்டு செய்யாமல் இருந்தா தான் சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம் செய்யு சொன்னது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னது சாஸ்திரத்துல பிரயோஜனம் செய்யறதுதான் பிரயோஜனம் செய்யாதுன்னு சொல்லிருக்கு அதனால செய்யாமண்டிருக்கேன் அப்படின்னா இந்த நிவர்த்தி தான் அது முடிக்கிறது சாஸ்திரம்னு சொன்னாலே பிரவருத்தியோ நிவருத்தி ஏற்படுத்தக்கூடியதுதான் சாஸ்திரம் பிரம்மஸ்வரூபத்தை மாற்றம் போதிக்க அதுக்கு சாஸ்திரமே செல்றது ஏன்னா இதனால நமக்கு ஒரு பிரவருத்தியோ நிவிற்த்தியோ எதுவுமே ஏற்படப்படுறது இல்லையே அதனால சாஸ்திரம்ங்கிறது பிரவிற்த்தி நிவத்தி பிரயோஜனம் தீர்மானமாக இருக்கிறதுனாலே சொல்றது வெறும் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதாக சொல்றதை நான் ஆக்ரேபிக்கிறேன் பிரம்மஸ்வர விவசாயம்